நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது பரங்கிக்காய் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் பரங்கிக்காய் தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூணு கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் நாலு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தேங்காய் கால் உப்பு ருசி கேற்ப கொத்தமல்லி தழை சிறிதளவு தயிர் ஒரு கப் செய்முறை நம்ம வந்து பரங்கிக்காயை திருவி வச்சிடலாம் தேங்காயும் திருவி வச்சிடுவோம் கொத்தவல்லி தழி ஃபைனல் சாப் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் வானல் வச்சுருவோம் வானல் காய்ச்சதோ மூணு ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் சீரகம் போட்டுடலாம் சீரகம் பொரிஞ்சதும் பரங்கிக்காய் துருவி வச்சுக்கலாம் அதை போட்டு நல்லா வதக்கிடுவோம் பரங்கிக்காய் நல்லா வதங்கினதும் தேங்காய் துருவல் போட்டுவிட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆறினதும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு கலந்து வச்சிடலாம் ரசிக்கிறதா மாதிரி ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு அதே வானிலே வச்சிருவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுலாம் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உளுத்தம்பருப்பு அறுத்துட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பில போட்டுலாம் கருவேப்பில புரிஞ்சதும் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் பரங்கி காயெல்லாம் அதை எடுத்து இதில் கொட்டி நல்லா கலந்து மண்ணொரு கொதி வேக விடுவோம் நல்லா வேகட்டோம் நம்ம வந்த உடனே அது கூட கொத்தமல்லி தழி ஃபைனா சாப் பண்ணி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கலந்து விட்டுடலாம் கழுந்து விட்டு இது ஆறினதும் நம்ம கெட்டி தயிர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு தேவையான அளவு தயிர் ஊத்திக்கலாம் ஒரு கப் சிலிக்க நம்ம நிறைய கூட ஊத்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சுப்பாமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பரங்கிக்காய் பச்சடி தயார் இது ரொம்ப ஈஸி சேர்த்துக்கு இதுக்கு மே மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் குழம்பு சாதத்துக்கூட தொட்டு சாப்பிட சிப்பா இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்